தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று திருமூலர் சித்தரை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் திருமூலர் சித்தர்களில் முதன்மையானவர் இவருடைய இயற்பெயர் சுந்தரநாதர் இவர் அகத்தியரின் சீடர் அஷ்டமா சித்திகளும் கைவரப் பெற்றவர் கையில் சென்று நத்தியம் பெருமானிடமும் சிவபெருமனிடம் உபதேசம் பெற்றவர் அகத்தியிடம் கொண்ட அன்பால் அவருடன் சிறிது காலம் தங்குவதற்காக கைலையிலிருந்து தென்திசை நோக்கி வந்தார் வழியில் கேதாரம் பசுபதி நேபாளம் காசி திருபரந்தம் திருக்காலத்தி திருவலங்காடு காஞ்சி திருவதிகை வீராட்டணம் ஆகிய தளங்களில் வழிபட்டு அங்குள்ள சிவயோகிகளையும் கண்டு வந்து கொண்டிருந்தார் திருவாடுதுறை இறைவனை வழிபட்டு செல்லும் வழியில் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடையன் மூலன் என்பவன் கர்ம யோகத்தின் வழி உணர்ந்து பாடிக்கொண்டிருந்தான் அப்போது அவனை ஒரு கருணாகம் தீண்டியது அவன் மண்ணில் விழுந்து மாண்டான் பசு கூட்டங்கள் அவனை சுற்றி நின்று கண்ணீர் சிந்தி வருந்துவதைக் கண்டார் அவனுடைய விதி முடிந்தது ஆனால் சுந்தரநாதின் விதி வேறு விதமாக அமைந்தது கதறி கொண்டிருக்கும் பசுக்களின் துயதுடைக்க எண்ணம் கொண்டு அவர் தன்னுடைய உடலை மறைவாக ஓரிடத்தில் கிடைத்துவிட்டு பரகாய பிரவேசமென்ற கூடுவிட்டு கூடுபாயும் முறையில் தன்னுடைய உயிரை இடையன் மூல மூலனின் உடம்பில் புக செய்தார் மூலன் எழுந்ததும் பசுக்கள் சந்தோஷமடைந்தன அவைகளை நீர் பருக செய்த பின் பசுக்கள் பழக்கம் காரணமாக சாத்துனூரை நோக்கி செல்ல இவர் பின்தொடர்ந்தார் பசுக்கள் அவற்றின் இடத்திற்கு செல்ல மூலன் மனைவி அவரை வீட்டிற்கு அழைத்தாள் மூளனின் உடலில் இருந்த சுந்தரநாதர் தான் அவள் கணவன் இல்லை என்று கூறி அருகில் இடத்தில் அமர்ந்தார் மனைவி ஊர் பெரியவர்களை கூட்டி வந்தாள் சுந்தராதர் அவர்களிடம் நடந்ததை கூறினார் அவருடைய மறைத்து வைத்த உடலை காண எல்லோரும் காட்டிற்கு சென்றனர் ஆனால் அங்கு அவர் மறைத்து வைத்திருந்த அவருடைய உடல் இல்லை சிவனின் அருளால் அது மறைக்கப்பட்டிருந்தது அது உமையின் வாகனமான சிம்மத்தால் எடுத்து செல்லப்பட்டிருந்தது வேறு வழி தெரியாமல் அவர் திருவாடுதுறை கோயிலுக்குள் சென்று ஒரு மரத்தடியில் அமர்ந்து யோகத்தில் ஆழ்ந்தார் ஊர் பெரியவர்கள் இவர் பொய் சொல்லவில்லை ஆனால் அவருடைய உடல் இல்லையே என்ன செய்வது என்று குழம்பினர் அவருடைய ஒளி மிகுந்த முகத்தைக் கண்ட அவர்கள் இவர் மூலன் அல்லர் என்று கூறி மூலனின் மனைவிக்கு ஆறுதல் கூறினார்கள் அந்த பரத்தனில் அமர்ந்து அவர் ஆண்டிற்கு ஒரு பாடலாக மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மூவாயிரம் பாடல்கள் இயற்றினார் அதுதான் திருமந்திரம் இறுதியாக திருமூலர் சிதம்பரத்தில் சமாதி அடைந்தார் திருமூல சித்தரை வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் சிவபக்தி அதிகமாகும் நல்ல பழக்கங்கள் உண்டாகும் நோய்கள் தீரும் வறுமைகள் நீங்கும் செல்வம் கிடைக்கும் நல்ல புத்திரப்பாக்கியும் கிடைக்கும் சித்திரப்பெறாமை தீரும் ஞாபக சக்தி அதிகமாகும் வாழ்க்கின் நிதர்சனம் தெரியும் வாழ்நாள் அதிகமாகும் அதனால் நாம் அனைவரும் திருமூலர் சித்தரை வணங்குவோம் அவர் அவர்களை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்